சத்குரு சுவாமிக்கு ஜெய குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கர்க்க பாகவதம் அதில் இப்போ இந்த உஷா பரணயத்தை பார்க்குறோம் இல்லையா அந்த உஷா பரிணயத்தில் சண்டை போட போய் பிரிக்கிட்டார் நாலு மாதமாக காணுமே அனிருத்த நீங்கள் இருக்கான் சொல்லிட்டு சோனிதபுரத்தில் நாகபாசத்தால் கட்டுப்பட்டிருக்கான்னு அவன் வந்து கூட இது மாதிரி ஊஷாவ ஒரு காந்திரிவாக மாதிரி ஆயிடுத்துன்னு எல்லாம் சொன்ன எல்லாம் திரட்டிண்டு சேனையை திரட்டிண்டு பன்னெண்டு அக்ஷோகணி சேனையை திரட்டின் போறோம் பானனும் அதே அளவு பன்னெண்டு அக்ஷோகுணி சேனை திரட்டி வெளியில் வரும் பரமேஸ்வனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை இப்படி ஒவ்வொருத்தரும் ஜோடி ஜோடியாக நடக்குது அதைத்தான் கிடைச்சிக்க நம்ம பார்க்கணியும் அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சரியமா ரொம்ப விஷயம் தான் பரமேஸ்வரன் பக்தவஸ்திரன் அதெல்லாம் சண்டைப்படுவாங்க கடைசியில் பரமேஸ்வரனை ஒவ்வொரு ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் ஒரு பிரத்தியாஸ்திரம் உண்டும் கடைசியில் கிருஷ்ணன் பார்த்தார் ஒன்றும் அவரை ஒன்றும் மனக்கூடாது அதே நேரத்தில் சண்டையிலேருந்து விளக்கணும் அப்போது ஜுரும்பராஸ்திரம்னு அந்த கொட்டாய உடம்பு பண்ணார் அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் பானனுடைய சைன்யங்களை அடிக்கிறார் பரமாத்மாவான அந்த கண்ணன் அதான் நிறுத்தினோம் வருமான அஸ்தமா இருக்கும் சாரங்கம் சொல்லப்பட்ட தன்னுடைய வில்ல ஏந்திருக்கிற கிருஷ்ணன் அதான் சாரங்கராஜன் அந்த அப்பர்யாப்த சுவாமி அப்பர்யாப்த சுவாமி அப்படிப்பட்டவர் ஒண்ணொடனே பீனாகம்னு வச்சிருந்தோட பரமேஸ்வரன் அவருடைய வில்லு பேரு அதுல பல அஸ்திரங்களா தாக்கிறார் கிருஷ்ணனும் அதை பார்த்து ஆச்சரியப்படாம அது எதிர் அஸ்திரங்களால் போட்டு சரி சரி பண்ணார் அப்புறம் பிரம்மாஸ்திரத்தை பிரம்மாஸ்திரம் வாயவியாஸ்திரத்துக்கு வாயுவ யாஸ்திரத்துக்கு பார்வதாஸ்திரம் அதாவது பருவதாஸ்திரம் ஆக்னய ஆஸ்திரத்துக்கு பர்ஜன்யாஸ்திரம் பாசுபதாஸ்திரத்துக்கு நாராயணாஸ்திரம் இப்படி எல்லாத்தையும் எதிராஸ்திரம் ஒன்றுங்க இருக்கு அதை போட்டு அடக்கினார் அப்படிப்பட்ட பகவான் ஹரியானவர் அப்போது கிருஷ்ணன் பரமேஸ்வரன திரும்பண ஆஸ்திரத்தால் மயக்கி அவரை மோகம் அடைய வச்சு கொட்டா விட பண்ணி கொட்டா விட்ட ஒன்று பாரை இது பண்ண முடியாது சண்டை போட முடியாது அப்போது பானனுடைய படைகளை கத்தி கதை கதை பானம் இப்படி அதால் வைத்து கொண்டு எல்லாம் அதை அழிக்கிறான் சுப்பிரமணிய சுவாமி முருகன் பிரத்யுமனுடைய பானக்கூட்டங்களால் நாலு பக்கம் அடிபட்டு கிருஷ்ணனுக்கு இப்போ இது வரணும் ஜெயம் வரணும் நாலு பக்கம் தாக்கப்பட்டு சிறையில் ரத்தம் வழிய மயில் மேலே ஏறி கிளம்பி போயிட்டார் கும்பாண்டனும் கூப்பகர்ணனும் பலராமனுடைய உலக்கையால் அடிபட்டு பூமியில் சரிந்து விழுந்தார்கள் படைத்தலைவர்களை இழந்த அவர்கள்லாம் பானனுடைய படைவீரெல்லாம் நாலு பக்கம் செய்து ஓடுறார்கள் இப்படி ஒரு அந்த யுத்த பூமியினுடைய நிலைமை மேலே பதினேழாவது ஸ்லோகத்துலேருந்தே மேலே பார்ப்போம் பதினேழாவது பதினேழாவது ஸ்லோகத்துலேருந்தே மேலே பார்ப்போம் விசீரியமானம் விசிரியமானம் स्वलें दृष्ट्वाणोत्मर्षि कृष्णमप्य द्रवत संख्य रतीत्व सात्यक विशीय स्वलम दृष्ट् बाणो अत्यमर्षि कृष्णमप्य द्रवत संख्य रतीत्व விஷீமணம் சுபம் திராவா பாணோத்தியமர்ஷா கிருஷ்ணமியே ரீத்ய சாத்தியம் தனி ஆகிருஷ்யுக்சி வை ஏகைக்கன் சர்தோ சந்தேகே அணுர்ம एक एक दो दो युगपत தனுஷி ஆஷியுகேண பஞ்சனி வை ஏகைகன் சரௌர்ம தாச்சிச்சேரே தனுஷி யுகபத் ஹரிப்பாரம் ரம் ஹப்பூர்த்த தாச்சிச்சேர சாரிம் பிரமஸ்வாச்சம் அப்பூர்த்தன்மரா தன்மா கோட்டரா நம நிோ பூரவஸ் கிருஷ்ண புத்திராணரி தன்மா கோட்டரா நம ந முத்திரு பூரவஸ் कृष्ण से पुत्र प्रणरीरक्ष तरह गदाग्रजः नघनारीक्ष गग्रज बाणस्थ विरता छिन्नद्व आविशत्म तरह त्रयंगखो नघ्नारीक्ष गग्रज बाह सेरता छिन्नद्व विशति पुम विध्राव भूतगणे जरस्तुत्रिशिर अभ्यत दा दहन பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் அறுபத்தி மூணாவது அத்தியாயம் உஷா பர்ணயத்துல சொல்லப்பட்ட ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி மூணு அத்தியாயத்துல மூலத்தை சேவிப்போம் விசீரியமானம் சுபலம் திருஷ்டாபானோ அத்தியமர்ஷிண कृष्णम्यं द्रवत अभ्यध्रवत संख्ये रतीिव साध्यक्यं विशीर्माण स्वलम दृष्ट् बाणोत्म कृष्णमभ्य द्रवते संख्य रतीब सांधुषि आकृष्य युगपते बाण பச்சசதா வை ஏகை சரோ சந்தரி ரணுமனுஷி ஆகிருஷய பஞ்சா வை ஏன் சரோ சந்தரி ரணும தாச்சிச்சேரே தனுஷி யுகபத்ஹரி தான் சிச்சேரரி சாரி ரஸ்வம் ஹுவா சங்கம் அப்பூரய தான்ச்சிச்சேதிரி யுகபத்ஹரி சாரிம் அத்தாம் அங்கம் அப்பூரியத்து தன்மோரா நாம நகனிரு பூவஸை கிருஷ்ண புத்திராணி தன் கோரா நம நகனிரு பூவஸ்தே கிருஷ்ண புத்திராணரி தரமுகோ நகனம் அனீட்சன் கதாஜம் தாவத் விரன் வா அவிஷத்து புரம் தரத்துக்கோனீஷன் கடாஜ் தாவத்து பாணச்சாவது விர ஷிதன் வா விஷத்து புரம் விூத்தே ஜரஸ் அப்பதாவது தாசம் தகன்சோச விூத்தே வித்ராவித பூதே ஜோ ஜத்து திரிபாதி அபியதாவத தாசார்கம் தகன் திசோ தேசம் இது அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு பாணன் சிதறி ஓடக்கூடிய தன்னுடைய சேனம் அவனும் பன்னெண்டு அக்ஷோகணி சேனையை திரட்டியில் வந்திருக்கான்னு சொன்னோம் இல்லையா பன்னெண்டு அக்ஷோகணி சேனையை திரட்டில் வந்திருக்கான் ஆ சதறி ஓடுறது பரம அது கிருஷ்ணனானவர் தன்னுடைய கத கத்தி இப்படி சகல ஆயுதங்களால் வந்து விரட்டி அடித்தார் கடும் கோபம் கொண்டவன் வந்து தே தேரில் ஏறி யுத்தத்தில் விட்டு கிருஷ்ணனுக்கு எதிராகவே போனான் சாத்திக்கு முன்னர் வரவனை விட்டு கிருஷ்ணனுக்கு கிட்டாப்பில் போகிறான் கிருஷ்ணன் வந்து கத்தி கத பானங்கள் எல்லாவற்றாலையும் கத்தி அசி பானங்கள் எல்லாவற்றாலையும் அந்த சேனையாக முடி முடிக்கிறான் அப்போ சதுரி ஓடுறது அதை பார்த்து பானன் கோபம் தேரில் ஏரெண்டு யுத்தத்தில் சாத்திக்க முன்னால் வரணும் உங்களை விட்டுவிட்டு கிருஷ்ண நேதா போகணும் யுத்த வெறி கொண்ட அந்த பானன் ரணதுர்மதான் ஏற்கனவே சொல் அவர் எனக்கு எனக்கு சமமான உத்தரோடு நீ சண்டை போடுவே கொடி கீழே வரங்கோ அப்போ உனக்கு வந்து உன்னுடைய அந்த வெறி முடியணும் அப்போ ஒரே காலத்தில் ஐநூறு விழுக்களை நாளில் ஏற்றி ஆயிரம் க இதர் கையிருக்கேன் ஐநூறு விற்களை கயாணித்து ஒவ்வொன்றிலே ரெண்டு ரெண்டு பானங்களை தோடுத்தினான் அப்போ சர்வசக்தனான கிருஷ்ண பகவான் அந்த விற்களை ஒரே சமயத்தில் அறுத்தார் ஐநூறு வில்லு ஆயிரம் கை ஒரு கையால் பிடிக்க வேண்டிய ஒரு கையால் பானம் விட வேண்டியது அப்போ சரியாக போச்சேன் அப்போ கண்ணன் பார்த்தார் ஒரே எல்லா ஐநூறு விற்களையும் ஒரே சமயத்தில் அறுத்தான் கஷ்டமான சாரதியும் ரத்தையும் குதிரைகளையும் ஹதம் செய்து சங்கத்தை ஊதினான் சாரதியை முடித்தார் ரத்தத்தை முடித்தார் குதிரைகளையும் அடித்து விரட்டி காலி பண்ணி ஹத்தம் சீர் சங்கா ஊதினார் பானனுடைய தாயார் கோட்டரான்னு பேர் கோட்டா வி கோட்டா ரா அப்படிலாம் வருது பின்னால் முக்கியமான விஷயத்தை சொல்லுவோம் கோட்டராங்கிற விட வந்து புத்திரனான அதாவது மாயையினுடைய தலைவி பின்னால் சொல்கிறாங்க புத்திரனான பாணனுடைய பிராணனை ரட்சிப்பதற்காக தலைவரி கோலமாக சரீரத்தில் வஸ்திரம் இல்லாமல் கிருஷ்ணத்தாப்பில் வந்து நிற்கிறான் அப்போ ஸ்திரீயாக வந்து க சரீரத்தில் வஸ்திரமில்லாமல் வந்தால் ஒன்றும் படமாட்டானு அப்போ கிருஷ்ணன் வந்து முகத்தை திருப்பிண்டு சரீரத்தில் வஸ்திரம் இல்லாமல் பார்க்கலாம் அப்போ வானனும் தேர் இல்லாதவனாக வில்லெல்லாம் அறுபட்டு போடுத்தும் ஐநூறு வில்களால் போட்டோம் தேர்கள் விற்களெலாம் அறு அறுபட்டு போடுத்து சண்டை போடுறதுக்கு வில் இல்லை தேர் இல்லை பட்டணத்து பட்டணத்துக்குள்ளே தன்னுடைய பட்டணத்துக்குள்ளே உள்ளே போகிறான் இப்படி பூதகணங்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்ட போதும் மூணு தலைகள் கொண்ட பலவிதமான கணங்கள்லாம் விரட்டி அடிக்கப்படுது மூணு கண பூத் மூணு தலைகள் கொண்ட மூணு கால்கள் கொண்ட மகேஸ்வர ஜரம் மாற்றம் பத்து திக்குகளையும் எரிக்கிற மாதிரி கிருஷ்ணனை ஏற்றாப்புற வந்து நிற்கிறது அது மகேஸ்வரனுடைய ஒரு சக்தி அது ஈஸ்வரனுடைய சக்தி அது ஒரு ஜுவர ரூபமாக இருக்கிறது அது பத்து திக்குகளையும் எரிக்கிறாப்புல கிருஷ்ணன் ஏற்று நிற்கிறது அப்புறமா பார்ப்போம் தன்னுடைய படை அப்படி சதரி ஓடுறது யாரே பானனுடைய படை பன்னெண்டு சக்ஷோனியம் திரட்டி வந்திருக்காங்க ஈக்குவலாக யார் அவசியம் ஈக்குவலாக கொடுந்துருக்கான் சதரி ஓடுறத பார்த்த பானன் ரொம்ப கோபம் உண்டு அந்த சண்டையில் சாத்திக்கு ஏத்தாப்பில் வராமனை தள்ளி விட்டுட்டும் விலக்கி கிருஷ்ணனோட நேர சண்டை போடுறதுக்கு ரத்தத்தில் ஏறி போகிறான் அப்படி போர் வெறி கொண்டு இருக்கான் முன்னாலேயே பரமேஸ்வண்ட்டு கேட்டிருக்காங்க என்னுடைய பலம் அவ்வளோ தூரம் இருக்குது எனக்கு சமமான பலம் அப்போ எனக்கு சமமானவரோட நீ சண்டை போடுவேன் உன்னுடைய கொடி கீழ இறங்கி அடிபட்டு கீழ் வந்து அப்படி போர் வெறி கொண்டு போகிற பானன் ஒரே நேரத்தில் ஐநூறு வில்கள் ஆயிரம் கையில் இருக்கா ஒரு கையில் ஒரு வில்லு ஒரு கையால் விடுறது அப்போ ஐநூறு வில்லு ஐநூறு வில்களில் நாளில் ஏற்றி ஒவ்வொரு வில்லையும் ரெண்டு ரெண்டு அம்பு அப்போ ஆயிரம் அம்பு விடுறாரு அப்போ சர்வசக்தனான பரமாத்மாவான கிருஷ்ணன் ஒரே நேரத்தில் அந்த ஐநூறு விக்களையும் ஒடித்து அடித்தும் எல்லா விற்களையும் பிரயோஜனெல்லாம் பண்ணி சாரதியையும் ரதத்தையும் குதிரைகளையும் முடித்தார் சாரத்தியை அடித்தார் குதிரைகளையும் முடித்தார் ரத்தையும் முடிச்சுட்டும் பாஞ்சஜன்யமான தன்னுடைய சங்கத்தை எடுத்து முழங்கிறார் பாணன் விட்டார் பாணனன் வந்து அவனுடைய அம்மா கோட்டரான் பேர் கோட்டவின் பின்னால் வருது மாயையினுடைய ஒரு சக்தி முழு தன்னுடைய புத்திரனுடைய உசரை காப்பாற்றுவதற்காக சரீரத்தில் வஸ்திரம் இல்லாமல் தலவரி கோலமாக கிருஷ்ணனை தவிர நிற்கிறாரு அப்போ வஸ்திரம் இல்லாமல் நிற்கக்கூடிய தலைவரி கோலமாக இருக்கிறப்ப அவளை பார்க்குறதுக்கும் கண்ணு பூச்சினா அந்த கிருஷ்ணன் முகத்தை திருப்பிண்டார் முக திருப்பிண்டை பார்க்கக்கூடாது அப்போ வானனும் ரத்தம் இழந்து அந்த விற்களெல்லாம் எல்லா விற்களும் ஐநூறு வில் ஐநூறு வில் ஐநூறு வில் எதுவும் இதுலை கையில் வந்து ஆயுதம் இல்லை நகரத்துக்குள்ளே நுழைஞ்சேன் வா ரத்தம் இல்லை சிவனுடைய பூதகணங்கள்லாம் விரட்ட படிக்கப்பட்டது பரமேஸ்வரனு அப்போ மூன்று தலைகளும் மூணு கால்கள் இருக்கக்கூடியது இது அக்னிக்கு அந்த அந்த இது உண்டு அக்னிக்கு இந்த மாதிரி மூணு தலை மூணு கால் உண்டு அப்படி ஜுவரம் இது பரமேஸ்வர ஜுரம் இது அந்த மூணு தலைகளை மூணு கால்கள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஜுவர தேவதை ஜுவர தேவத ஜர தேவதையும் எரிக்கிற மாதிரி வச்சுட்டு கிருஷ்ணன் ஈத்தாபனம் வந்து நிற்கிறது கிருஷ்ண ஈத்தாபனம் வந்து நிற்கிறது அடுத்தது இருபத்தி மூணாவது ஸ்லோகம் யுத்தம் பண்றதுல அதிகமா விளக்கம் இல்லை அதனாராயணோ தேவஸ்தம் திருஷ்டுவா விசிற ஜுவரம் மகேஸ்வரோ வைஷ்ணவ யுதாத்தே ஜரவு அது நாராயணோம் திருஷ்டா வியச ஜரம் மாகேரோ வைஷ்ணவத்தயுரா மாகேரன் வைஷ்ணவே பலர்ஜி அலத் அபயமன்யோ மாகேரோஜர்த்திஷி கேசம் துஷாவரன் வைஷ்ணவ அலுவா அபயமன்ய பீதோ மாகேஸ்வரோ ஜுவரஹா சரணார்த்தி ஹிருஷி கேசம் துஷ்டாவ பிரேதாஞ்சலி நாலு ஸ்லோகங்களால் பின்னால் ஜுவரம் சொல்ல போகிறது ஸ்தோத்திரம் மாதிரியும் அதை பின்னால் பார்ப்போம் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தை முடிச்சிருவோம் अतनारायनो அது நாராயணோம் திருஷ்வா வசரம் மாகேஸ்வரோ வைஷ்ணவா ஜராவுபவம் அாயணோம் திருஷ்வா வசரம் மாகேரோ வைஷ்ணவ ஜராவு மாகேர்தைஷ்ணவ் அபயமன்ய வீதோ மாகேரோஜரீகேசம் உத்தாவீத்தஞ்சலி மாகேஸ்வரா சமாக்கிரந்த வைஷ்ணவே நபலார்த்தினா அலப்வா அபயமன்யத்திர பீதோ மகேஸ்வரோ ஜுவரம் சரணார்த்தி ஹிருஷிகேசம் துஷ்டாவம் பிரயதா அஞ்சலி இருபத்தி மூணு அந்த அப்புறம் நாலு ஸ்லோகங்களால் அந்த ஜுவரம் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறது அதனால் ஒன்றா பார்த்துருவோம் அதை அப்போது பார்த்த கிருஷ்ணன் வைஷ்ணவ ஜுவரத்தை அனுப்பினார் இது மாகேஸ்வர ஜரம் வருது எல்லா சிவகணங்களையும் விரட்டி அடித்தாச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்போ எல்லா சிவகணங்களையும் விரட்டி அடித்தாப்புறம் மாகேஸ்வர ஜுவரம் வருது அது வந்து மூணு தலை மூணு காலு பத்து திக்கையும் இருக்கிறாப்பில் கிருஷ்ணனை ஈத்தான் போகிறது பகவான் கிருஷ்ணன் பார்த்தார் மகேஸ்வர ஜுரத்தை பார்த்து தன்னுடைய சீத ஜுவரம் வைஷ்ணவ ஜுரத்தை விட்டார் பிரயோகம் பண்ணார் மாகேஸ்வர ஜுரமும் வைஷ்ணவ ரெண்டு ஜுரங்களும் ஒன்றுக்கு சண்டை போடுறது மாகேஸ்வர ஜுரமும் வைஷ்ணவமான ரெண்டு ஜூரங்களும் சண்டை போடுது மகேஸ்வர ஜனமானது வைஷ்ணவ ஜலத்தால் கடுமையாக ஹிம்சிக்கப்பட்டதுனால அலறி சத்தம் போட்டது மகேஸ்வர ஜனமானது கிருஷ்ணனா தவிர வேற ஒன்றும் அபயம் கிடைக்காதனால பயந்த பயந்து போய் அடைக்கலத்தை அடை அஞ்சலி பத்தமாக இருந்து கொண்டு கிருஷ்ண பகவானை தோத்திரம் பண்றது ஆமா அதுவான் சொன்னா என்னன்னா பார்த்த கிருஷ்ணன் சிவனுடைய பூதகணங்கள்லாம் விரட்டிய அறிய எறியப்பட்ட புறம் மூணு தலை மூணு கால்களோட ஜுர தேவதையான மகேஸ்வர ஜுரம் அப்படி என் பத்து துக்களை எரிக்கிற மாதிரி எரிச்சுன்னு கிருஷ்ணன் இருந்து வந்ததை பார்த்து தன்னுடைய வைஷ்ணவ ஜுர தேவதையை அனுப்பினார் அப்போ மகேஸ்வர ஜுரம் வைஷ்ணவ ஜுரமோ ஒன்று கொண்டு சண்டை போகிறது மகேஸ்வர ஜுரமோ வைஷ்ணவ ஜுரம் ஒன்று கூட சண்டை போகிறது அது சீதள ஜுரம் வைஷ்ணவ ஜுரத்தால் கடுமையாக தாக்கப்பட்ட மகேஸ்வர ஜுரம் அவயம் கொடுக்குற வேறு யாரும் இல்லாததுனால அடைக்கலம் அடைய வேண்டும் தரணியம் அடைய வேண்டும் வேறு ஒரு கஷ்டம் வரக்கூடாது அதுக்காக பத்தாஞ்சலியாக கை கூப்பிக்கொண்டோ அஞ்சலி அஞ்சலி தான் முத்திர அதாவது கை கூப்பிக்கொண்டோ கிருஷ்ண பகவானை சோத்திரம் பண்ண ஆரம்பித்தது அதுதான் அது ஜரம் வந்து ஒரு நாலு ஸ்லோகம் சொல்கிறது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மந்திர மாதிரியே தான் அதனால் இது மந்திர மாதிரியே தான் கருதப்படுறது ஜர உபாச்சாம் நமானந்தசக்ம் சாா் கேவலம்ப்ம் விவோன்மோகேம் எத்திரமிரிங்கம் நமந்தி பரேசம் சர்வாத்மா கேவலம் ஞம் விஷோத்திதேத்துமலிங்கம் பிரலோதேவம் கர்மீவாஸ்வாவோ திரியம் க்ஷேற்றம் பிரிகார தாாத்து பீஜரோகப்பன் மாய தன்ஷேதம் பிரபோ தயவம் கமஜீவாஸ்வாவோ திரியம் க்ஷேத்தம் பிரண ஆமா வி ீரோக பிரக தன்மாயா தன்ஷேதம் பிரபாவை லீலோபை தேவன் சாது லோகசேத்தூன் பிபர்ஷி ஹம்சுன்மாரன் கிம்சையன் ஜன்மதே வரூமே நானையோ சாது லோகசேத்தூன்ஷி ஹம்சுன்மா जन्मते बारहाराजू तमते तेजसा दुर्विषेन दुस्सखे तप्त तेजसा दुस्सखेन साोग्रेणूलभेन ज्वरेण तवत्तापो देहि ते अग्रिमूल नो सेर யாவத் ஆசானுபத்தா தப்தோகம் தேஜசாது சகேன சாந்தோகிரணி புல்பனேன ஜுவரேன தாவத் தாபோ தேகி நாம் தே அங்கிரி நோ சேவேரன் யாவத் ஆசா அனுபத்தா இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சுலேருந்து இந்த நாலு ஸ்லோகங்களும் அந்த மாகேஸ்வரஜரம் கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்தனம் பண்ணக்கூடியது இது எப்படி நம்ம வந்து இந்திராட்சி அப்புறம் சிவக்கவசம் எல்லாம் மந்திரம் ஜப்பம் பண்ணுறது ஒரு காலத்தில் இப்போல்லாம் அவ்வளோதான் போயிடுது அது இரு அது இருக்க தெரிய உள்ளலாம் ரொம்ப கம்மியாக இருக்கார்கள் அது வந்து இது எனக்கு நான் சின்ன வயசுல நல்லா ஞாபகம் வந்து இந்த இதெல்லாம் ஜப்பம் பண்ணி மந்திரி அடித்து விபோதி வைப்பார்கள் நல்லா முன்னுவார்கள் அதுபுடியும் மூலத்த ஜர நாமந்தசகிம் பரேஷம் சர்வாத்மா கேவலம் ஞரம் விஷோத்திதேம் எத்திரமிரிங்கம் பிராந்தம் நமாந்தசி பரேஷம் சர்வாத்மா கேவலம் ஞிம் விஷோத்திதேத்துமலிங்கம் பிராந்தம் कालो देवं कर्म जीव द्रव्यं द्रव्यम क्षेत्रम प्राणत्मा भीकार तत्सा बीजरोह प्रभा तन मयशा यशा तेधम प्रबध्य कालो दीव कर्मजीव ம்ா ஆமாவிஜரோ பிரன்மேஷ தன்ஷேதம் பிரபோ தேதூன் லோக்கசேத்துமர்ஷி அம்சுன்மாரன்சையன்மதேரூமை நானியோ देवान ோசேத்துபர்ஷி ஹம்சுன்மாரன் வன்மை தே பார்பூமே தப் தாண்டோணே தாவத்தாபோ தேமூலம் நோ சேரண்யாவசா தப்னா லீலோபேவான் சாூன் லோகசேத்தன் பிபர்ஷி ஹம்சுன்மாசுன்மா वर्तमानान सांतो ம்சன்மான் கிச்சே பாரபூமி துச்சகே அவுல்பணே தாவத்தாபோ தாவத்தாபோோ தேினேலம் நோச்சேரணியாவத்துபா தப்ஹம் தேஷ்டாந்தோ அவுல்பணே தாவத்தாபோோதேமூலம் சேவேரன் யாவது ஆசானுபத்தாம் இவத்தி எட்டும் இருக்கும் ஜரம் சொல்றது மகேஸ்வர ஜரம் சொல்றது என்னன்னா பிரம்மாதி தேவர்களுக்கும் ஈஸ்வரன் சமஸ்த பிராணிகளுக்கும் ஆத்மரூபியா இருக்காரு சுத்த விஜான கன ரூபியா மாத்திரம் அதாவது உணர்ச்சி பூர்வ அதாவது உணர்வது பூர்வமா இருக்காரு அதாவது ஞபப்தினா இருக்கேன் இருப்புன்னு ஒரு இருக்கேன் இருப்பு இருக்கேன்னு ஒரு உணர்வு இருக்கேன் அதுதான் அந்த ஞபப்தி மாற்றணும் அப்பு சுத்த விஜான கரூபம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி திரைசம்ஹாரம் போன்றவர்களுக்கெல்லாம் காரணம் போதாக இருக்கார் பிரம்மலிங்கம் தா பலவிதமான தாப்பினி உப்பகிருத்துகளால் அறிய முடியக்கூடியவர் உணரக்கூடியவர் உணர முடியக்கூடியவர் ஒரு விகாரமும் இல்லாத எப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபம் தோ அந்த அளவற்ற சக்தியுடைய உங்களை நமஸ்காரம் செய்கிறேன் அவ்வளவு அடைமொழிகள் இவ்வளோ அடைமொழிகள் குணங்களை குரோபணம் செய்யக்கூடிய காலம் அதாவது குணங்கள் வந்து அந்த காலத்தை காலம் முடிகிற போது அதாவது சம்ஹார காலத்தில் எல்லாம் ஒன்றா ஒடுங்கும் அப்படி குணங்களை குரோபணம்னா ஒடுக்கக்கூடிய காலமும் பிராணிகளை புண்ணிய பாப்ப ரூபமாக இருக்கக்கூடிய கர்மம் புண்ணியபாபங்களுடைய பலத்தை கொடுக்கக்கூடிய சித்தமான அதிருஷ்டமும் புண்ணியபாபங்களுடைய சம்ஸ்காரமும் புண்ணியபாபங்களுடைய சம்ஸ்காரத்தோடு இருக்கூடிய ஜீவனும் பூத சூக்மங்களும் அதுதான் திரவியம்னு சொல்லப்பட்டது பூர்வ சூக்மங்கள் அதாவது அந்த சப்தஸ்பர சுரூபரச கந்தம் சொல்லப்பட்டது அதுவும் அப்படி சொல்லப்பட்டதும் அதுக்கப்புறம் சரீரமும் க்ஷேத்திரம் அஞ்சு விற்திகளோடு கூடிய பிராணமும் அகங்காரமும் பதினோரு இந்திரியங்களான பஞ்சபூதங்கள் சொல்லப்பட பதினாறு விகாரங்களும் அவைகளுக்கு சங்காது ரூப்பான லிங்க தேகமும் விதையிலிருந்து செடி செடியிலிருந்து விதை எப்படி அநாதிசித்த பிரவாக ரூபமா இருக்கோ அப்படியும் தேகத்திலிருந்தே பீஜ ரூபமான கர்மாவும் கர்மா அங்குரு ரூபான தேகமும் இப்படி தேகத்திலிருந்து கர்மாவும் கர்மாவிலிருந்து தேகமும் இப்படி பிரவாகமாக இருக்கக்கூடிய எந்த தங்களுடைய மாயையும் எந்த இடத்துலையோ அந்த மாயா நிஷேதத்திற்கும் அவதிபூதனான தங்களை நான் சரணம் அடைகிறேன் இதுதான் சுத்திகீதலை காமிக்கப்படும் மேலே பிறப்பும் கிருஷ்ண